ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தத்தில் நாம் சொல்லக்கூடியதான அன்னசூக்த பட்டனம் சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துனு வரோம் அப்படி பகவானுடைய அனுகிரகத்தினாலே அந்த பிரம்மதத்தங்கிற ராஜாவுக்கு அனைத்தும் தெரியவரது பிரம்மதத்தோபியசேஷம் தம் ஜாத்வா விஸ்மயமாகமது சர்வசத்த ருதஜத்துவாத் பிரசாதாச் சக்கரபாணினா சக்கரபாணியான பகவானுடைய அனுகிரகத்தினாலே அனைத்தும் இந்த ஹம்சம் விஷயத்தில் நாம் என்ன பண்ணலாம்னு ராஜா யோஜனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தார் இந்த ஹம்சங்கள் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறது காரணம் என்னென்னா தன் சகோதரர்கள் பாக்கி பேர்கள் எங்கே போனால் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற வருத்தத்தினால கூட இப்படி இருக்கலாம் ஆகினாலே இது விஷயமாக நாம் என்ன பண்ணலாம்னு ராஜா யோஜனை பண்ணிகிட்டு இருக்கிற பொழுது ராஜாவுனுடைய மனசில் பட்டது இவர்களை தேடிண்டு அவர்கள் நான்கு பேர்கள் வருவா அல்லது உனக்கு அவர்கள் எங்கே இருக்காங்கிறது தெரிய வரும் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு மனசு சொல்லித் மனசுக்கு அந்த அளவுக்கு ஒரு உறுதி உண்டு ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய மனசுக்கும் அதேனாலே தான் பிரமாணமந்த கரணப்பிரவர்த்தஜகான்னு காளிதாசன் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு பிரமாணம் எதுன்னா மனசுதான் பிரமாணம் இந்த காரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு மனசை கேட்கணும் மனசு சொல்லும் செய் அப்படின்னு சொல்லிட்டுன்னா செய்யணும் செய்தால் சரியாக போகும் இதுதான் அந்த ராஜாவினுடைய மனசும் சொல்லித் மனசு சொல்லும் கவலைப்படாதேன்னு தைரியம் வந்தது ராஜாவுக்கு அப்படி இருந்துகிட்டு இருந்தேன் அந்த மானசரோவரில் இறந்தவர்கள் என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் அந்த ஜென்மாவை முடிச்சுட்டும் இந்த பாக்கி மூன்று பேர்கள் சகோதரர்கள் இருக்கிற அந்த பாஞ்சால தேசத்திலேயே ஒரு ஏழை பிராமணனுடைய வீட்டில் வந்து அவர்கள் நான்கு பேர்களும் பிறக்கிறா தமின்னேவ புரேஜாத்தேஜ சக்கிராஹாஸ்ததா விர்தா விப்ரா ஜாதிஸ்மரா புரா அந்த நகரத்திலேயே பாஞ்சால நகரத்திலேயே அவர்கள் நான்கு பேர்களும் ஒரு வயசான ஒரு தம்பதிகள் அவர்கள் அவர்கள் இடத்துல இவர்கள் வரா அங்கே இவர்கள் இருந்துகிட்ருக்கா ஆனால் அப்போவும் அந்த நினைவு போகல்லே அவர்களுக்கு ஆகையினாலே அவர்கள் இந்த குடும்ப விஷயத்திலே அவர்களுக்கு ஈடுபாடு வரல அவர்கள் என்ன பண்ணினால் அவர்கள் நான்கு பேர்களுக்கும் என்ன பெயருன்னா திருதிமாம் ஸ்தரிசீ ச வித்யா சண்ட ஸ்தபோட்சுகா திருதிமானு தத்ததரிசி வித்யா சண்டஹா அந்த நான்கு பேர்களுக்கு பெயர் அப்படி அவர்களுக்கு குடும்ப விஷயத்திலே ஈடுபாடு வரலை நாமதா கர்மதெய்தே சுதரித்ரஸ்தே சுதாகா அந்த தரித்திர பிராமண தம்பதிகளுக்கு புத்தர்களாக இவர்கள் வந்தார் தபஸே புத்திரபவது ததா தேஷாம் துஜன்மனாம் அவர்களுக்கு தபஸில் தான் ஈடுபாடு வந்தது நாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நாம் தபஸ் பண்ணணும் யாஸ்யா பரமாம் சித்திம் இத்தியூச்சுஸ்தே த்ஜோத்தமாக டகப்பனார்கிட்ட சொன்னால் இந்த ஏழை பிராமணர்கிட்ட சொன்னால் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு வரல நாங்கள் தபஸ் பண்ணுறதுக்கு காட்டுக்கு போகிறோம்னு இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு உவாச்ச தீனயாவாச்ச கிமே தி புத்திராக அதர்மஜேஷ இதிவஹா பிதா தான் அபியவாரயத் அந்த ஏழை பிராமணர் சொன்னார் என்னப்பா நான் வயசானவன் இப்படி போகிறேங்கிற இழ தாயார் தகப்பனாரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இல்லையா வயசானவன் நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் பண்ணுறது அதர்மம் இப்படி பண்ணப்படாது நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தபஸுக்கெல்லாம் போகப்படாது அப்படின்னு தடுத்து பார்த்தார் அந்த வயசானவர் விரத்தம் பிதரமு தரித்திரம் வனவாசினா கோணு தர்மோத்திரபவிதா மத்தியாகாத் கதிரேவா என்னப்பா இப்படி போகாதீங்கோ போகாதீங்கோன்னு தடுத்தேன் அவர்கள் கேட்கல இல்லை எங்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லை எங்களுக்கு வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது ஆகையினாலே நாங்கள் கிளம்புறோம் உங்களை நான் எங்க வந்து தேடுறதுன்னு கேட்டார் அவர் வயசானவர் இங்கே வாட்டு கிளம்பி போகிறேனே நான் யாரை ப நான் யாரை நம்பி வாழ்க்கையை நடத்துறது ஊச்சுஸ்தே கல்பிதா விற்திஹி நான் எப்படி வாழ்க்கையை நடத்துறது அப்படின்ன அப்போது அவர் சொன்னால் நாங்கள் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரோம் இந்த மந்திரத்தை நீ அப்படியே சொல்லிண்டே இரு சொல்லிட்டு தான் இந்த மந்திரம் உனக்கு நிறையா அனுகிரகம் பண்ணும்பா அப்படின்னு அவர்கள் சொன்ன சரி அந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒன்று சொல்லுங்கன்ன ஏ விப்ரமுக்கியா குருஜாங்கலேஷு தாஷா தாசபுரே மிருகாச்ச காலஞ்சரே சத்தச்சே மாசேத்தேற்ற வசந்த சிதா இது நிறம் இதை எப்பொழுதும் சொலுண்டே ரிங்கோனே இந்த ஷ்லோகத்தை சொல்லுட்டும் அவர்கள் களம்பி போயிட்டு பித்தரும் ஜேவன்தபசே புன இந்த மந்திரத்தை எப்பொழுதும் சொல்லுண்டே ரிங்கோன் சொல்லிட்டு அவர்கள் காட்டை நோக்கி கிளம்பி போயிட்ட இந்த பிராமணருக்கு மேற்கொண்டு எப்படி வாழ்க்கையை நடத்துறதுன்னு தெரியல அப்போது விரத்தோபி ராஜபவனம் ஜகாம ஆத்மார்த்த சித்தஜே அந்த ராஜாவுக்கிட்ட வந்த அந்த வயசானப் வந்து ராஜன்னு எனக்கு நான்கு பிள்ளைகள் நான்கு பேர்களும் காட்டுக்கு கிளம்பி போயிட்டா எனக்கு மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிர்கட்சன் மந்திரி சகிதா சபாரையோ விரத்தமாகதா கதந்தம் விப்ரமாஜாந்தம் தம் விரத்தம் சந்ததரிசஹா ராஜா உட்காந்துருக்கார் சபையில் பத்னியோடு கூட மந்திரிகள்லாம் இருக்கா அப்படி வயசான இந்த விருத்தர் வந்து அழறத கேட்டார் ராஜா கேட்டுவிட்டு ஏன் உங்கள் புத்திரர்கள்லாம் கிளம்பி போயிட்டா அப்படின்னு உடனே அந்த ரா இந்த மந்திரத்தை என்கிட்ட சொல்லிவிட்டு என்னுடைய புத்திரர்கள்லாம் கிளம்பி போயிட்டா ஏ விமு குருஜாங்கலேஷு தாசாஸ்தா தாசபுரே மிருகாச்ச காலஞ்சரே சப்தச்சக்கரவாக்கே மாணசே தேத்திர வசந்தி சித்தா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அந்த விருத்தர் சொன்னார் அந்த விரத்தர் சொன்ன உடனேயே ராஜாவுக்கு ஷட்டுன்னு ஞாபகம் வந்தது இந்த ஹம்சங்களை பற்றி ஞாபகம் வந்தது உடனே அந்த ராஜா அந்த விரத்தரை கூப்பிட்டு கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய நான்கு புத்திரர்களும் மகா தபஸிகள் அவர்கள் ஏதோ ஜென்மாந்தரத்தில் பண்ணின ஒரு பாபத்தினாலே அவர்கள் இப்படி பலவிதமான பிறவிகள் எடுத்து உன்னுடைய கிரகத்தில் வந்து பிறந்து யோகிகள் ஆகையினாலே அவர்கள் தபஸ் பண்ணுறதுக்காக போயிட்டார் அவர்களை திருப்பி வரவழைக்கலாம் நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அங்கே உள்ள பிராமணர்களை பூரா கூப்பிட்டு ராஜா சொன்னால் இப்படி பலதரப்பட்ட பிறவிகள் எடுத்து இப்படி ரிஷி ரிஷிபுத்திரர்களாக இருந்தும் கூட இவ்வளவு சிரமங்கள் வந்துடுத்து அவர்களுக்கு நல்ல சத்கதி கிடைக்கணும் அவர்கள் திரும்பவும் ரிஷிபுத்திரர்களாக அவர்கள் பிரகாசிக்கணும் அதற்கு பிராமணர்களான நீங்கள் நம்முடைய சாஸ்திரங்களை பார்த்து வழி அந்த ராஜா கேட்டான் அப்போது அங்கே இருக்கிற பிராமணர்களில் வயசானவர்கள்லாம் சொன்னால் இருக்குது வழி இருக்குது என்னென்ன கயாயாம் தர்மபுஷ்டேஜ சதசிப் பிரம்மணஸ்பதேகே கயாசீர்ஷே வட்டேஜீவ பித்ருணாம் தத்தமக்ஷம் பித்திருக்களுடைய ஒரு அனுகிரகத்தினால இவர்களுக்கு இது பலதரப்பட்ட பிரிவுகள் கிடைச்சிருக்கு பித்திருக்களை ஆராதிச்சால் இவர்களுக்கு நல்ல சத்கதி கிடைக்கும் ஆகையினாலே இவர் என்ன பண்ணணும் கஜாயாம் தர்மபிருஷ்டேச்சா காசியாத்திரை போகணும் காஷியாத்திரை போய் கஜையில் நான்கு இடங்களில் ஸ்ராத்தம் பண்ணணும்னு சொன்னோம் இங்கேன்னா கஜாயாம் தர்மபிருஷ்டேச்சா தர்மபிருஷ்டம் அப்படின்னு ஒரு மலை அந்த மலையில் ஸ்ராத்தம் பண்ணணும் சதசி பிரம்மணஸ்பதேகே பிரம்மாவனுடைய சதசுன்னு சொல்லப்படுற அந்த பல்குனி தீரத்தில் ஸ்ராத்தம் பண்ணணும் கயாஷீருஷே கயாஷீருஷம்னு பிரேதசிலானு ஒரு மலை அங்கே ஸ்ராத்தம் பண்ணணும் வட்டேச்சு இவ அக்ஷய வட்டம்னு ஒரு இடம் இந்த நான்கு இடங்கள்லேயும் ஸ்ராத்தம் பண்ணினால் பித்திருநாம் தத்தம் அக்ஷயம் அக்ஷயமான ஒரு திருப்தியை பித்திருக்களுக்கு ஏற்படுத்தும் அது இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும் ஆகையினாலே அதை அந்த பிராமணர்கள் சொல்ல இவர் அதே போல பண்ண ஆரம்பிக்கிற மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்